ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம்முடைய சனாதன தர்மங்களை நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டக்கூடியதான வரிசையில் ஒவ்வொரு தர்மங்களாக பார்த்துன்னு வரும் தற்சமயம் ஒரு விஷஜரமானது ஒரு வியாதியானது அனைத்து தேசங்களிலும் பரவி நம் தேசம் வரையிலும் அந்த வியாதியானது பரவி வருதுன்னு ரொம்ப அச்சத்திலே இருக்கக்கூடியதான காலகட்டம் இப்போ இந்த சமயத்தில் இந்த வியாதியை நாம் போக்கிக்கிறதுக்காக சில வழிகளை நாம் பின்பற்றணும் அதற்கான வழிகளை நம்முடைய தர்மசாஸ்திரம் நம்முடைய வேதம் புராணங்கள் இவைகள் என்ன நமக்கு காண்பிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கொரோனா அப்படின்னு சொல்லப்படுறதான இந்த வைரஸ் வியாதியானது அப்படி பரவி அனைத்து நாடுகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி நம்முடைய தேசத்திற்கும் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு கவலை அனைவருக்குமே இருக்கு இதற்கு காரணங்கள் நிறைய இருக்கு நாம் பொதுவாக நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் இனிமேலாவது மாற்றிக்கொள்ளணும் நம்முடைய தர்மசாஸ்திரம் வேதங்கள் காட்ட காட்டக்கூடியதான வழியில வாழணும் என்கிறத வச்சுக்கணும் ஏன்னா தற்சமயம் நம்முடைய தேசம் மாத்திரம் இல்லாமல் அனைத்து தேசக்காரர்களுமே கையை கூப்பி வணக்கத்தை தெரிவிக்கக்கூடியதான நிலையில் வந்துட்டது இதைதான் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது எப்பொழுதுமே ஒருவரை ஒருவர் தொட்டு கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி காண்பிக்கிறது காரணம் ஒருவருக்கு ஒருவர் தொட்டு கொள்வதனாலேயும் ஒருவருடைய காற்று இன்னொருவர் மேலே படுவதனாலேயும் சில கெட்ட சக்திகள் நமக்கு வருது அதைதான் நாம் வைரஸ் அல்லது வியாதிகள் இப்படி எல்லாம் சொல்கிறோம் பாபகர்மாவனாலே வரக்கூடியதான ஒரு பலன் அது தற்காலத்தில் இந்த கொரோனா அப்படிங்கிற வியாதியின் மூலமாக வந்திருக்கு இதற்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இனிமேலாவது நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறபடி நாம் வாழ்க்கையை அமைச்சுக்கணும் நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டும்படி நாம் உணவு பழக்கங்களை ஏற்படுத்திக்கணும் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறபடி நாம் ஆடைகளை அணியிறது அப்படிங்கிறது வரணும் இந்த வியாதி இப்போது இது மாதிரி பெருஷாக வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது இன்னும் மருந்து கண்டுபிடிச்சாகல்ல அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்படி சுவாசக்கோளாறுலேயே போய் இந்த வைரஸ் ஆனது பாதிக்கிறது ஆகையினால் உடனே இறப்பு ஏற்படுறது அப்படிங்கிறத இப்போ சொல்கிறத ஆனால் புராணங்களில் பார்த்தால் இது மாதிரி வியாதிகள் முன்னரே நிறையா வந்து அதையெல்லாம் சமாளித்து நம்முடைய தேசமும் நம்முடைய சனாதன தர்மங்களும் வந்திருக்கு அப்படிங்கிறத நாம் மனசில் வச்சுக்கணும் சரி பண்ண முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை நாம் அதற்கு தயாராக ஆகணும் இதற்கு ஒரு சம்பவம் ஸ்கந்த புராணத்திலே தக்ஷயஜம் அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தை சொல்கிற இடத்துல யக்ஞபுருஷரான பரமேஸ்வரனை கூப்பிடாமல் யாகம் பண்ணுறார் தக்ஷ பிரஜாபதி அந்த யாகத்திற்கு தன்னுடைய பெண்ணான பார்வதி வர கூப்பிடாமல் வர அப்படி வந்த பார்வதியை ரொம்ப அவமானம் பண்ணுறார் தக்ஷன் அது மாத்திரமல்ல பரமேஸ்வரனை மிகவும் நிந்தித்து பேசுகிற அதையெல்லாம் கேட்ட பார்வதி ரொம்ப துக்கப்படுற தக்ஷேணோக்தா ததா புத்திரி சா சதி லோக ஸ்வபிதரம் விலோக்கிய ருஷிதாபிருஷம் தக்ஷனுடைய வார்த்தையை கேட்டு ரொம்ப துக்கப்பட்டு ராடா நம்முடைய தகப்பனால் எப்படி ஒரு பாபகர்மாவை செய்கிறாரே அப்படி செய்யக்கூடாது பரமேஸ்வரனை எப்பொழுதுமே நிந்திக்கப்படாதே இவர் நிந்திக்கிறாரேன்னு ரொம்ப துக்கப்படுறா பார்வதி யோ நிந்ததி மகாதேவம் நிந்தியமானம் ஸ்ருணோதியா தாபோ நரக்கேயாத்தஹா யாவச் சந்திர திவாக்கரௌ என்று பார்வதியினுடைய வாக்கியம் பரமேஸ்வரனை நிந்திக்க கூடியதான வார்த்தையை யாரெல்லாம் சொல்கிறார்களோ யாரெல்லாம் கேட்கிறாரோ அவர்கள் இருவருக்குமே நரக்கம் தான் கிடைக்கும் எத்தனை நாள் அப்படின்னா யாவ சந்திர திவாகரோ சந்திரன் சூரியன் சந்திரன் இருக்கிற வரையிலும் அவர்கள் நரக்கத்திலே தான் இருக்கும்படியாக நேரும் என்று சொல்லி நான் எப்படி திரும்பவும் போகிறது போனால் கேட்பன் என்ன நடந்தது என்று கேட்டால் இங்கே நடந்தது செல்லும்படியாக வருமே அப்படின்னு ரொம்ப துக்கப்பட்டு கவலப்பட்டு தஸ்மாத் தியட்சியாம் யகம் தேகம் பிரவேக்ஷாமி ஹுதாசனம் நான் திரும்ப இங்கே போகிறத்துக்கு விரும்பல்ல நான் இந்த அக்னியில் இறங்க போகிறேன் என்று சொல்லி அந்த யாகசாலையில் ஆகவனீயம் என்று சொல்லக்கூடியதான அக்னியிலே இறங்கிவிட்டாள் பார்வதி ஹாஹாக்காரேண மகதா வியாப்தமாசீத் திங்கந்தரம் ஹாஹாஹாஹான்னு அங்கே இருப்பவர்கள் அனைவரும் அதிர்ச்சியோடு கூட ஸ்தம்பிச்சு போய் நின்ன இப்படி நடந்த சம்பவத்தை நாரதஸ்வாமி பரமேஸ்வரனிடத்திலே வந்து சொல்ல ததா கர்ணேஸ்வரோ வாக்கியம் நாரதஸ் முகோத்கம் சுகோப பரமம் கிர்தா ஆசனத்து உற்பத்திவ அந்த வார்த்தையை கேட்டவுடனே கோபத்தோடு எழுந்து நின்றார் பரமேஸ்வரர் எழுந்து நின்று கோபத்தினாலும் தாபத்தினாலும் தொடையை தட்டிக்கொண்டார் பெருஷா அஸ்போட்டயமாசருஷா பர்வத்திய சிரோபரி தாடநாச்ச சமுதூதா வீரபத்ரோ மகாயசா தொடல வேகமாக தட்டின்ற அந்த சப்தத்திலிருந்து ஆவிர் பவிச்சார் என்கிற ஒரு பூதம் அது மாத்திரமில்லை கோபான் நிஸ்வசித்தேன ருத்ரஸ்யச்ச மகாத்மனா ஜாத்தம் ஜுவராணாஞ்சம் சன்னிபாத்தாஸ்ரையோதா அந்த பரமேஸ்வரருடைய கோபத்தினால் வந்த மூச்சுக்காற்றிலிருந்தும் அவர் தொடைய தட்டம் பொழுது அதிலிருந்து வெளிப்பட்ட காற்றிலிருந்தும் நூறு விதமான ஜுவரங்களும் பதிமூன்று விதமான சன்னிபாத்தங்கள் உட்பாத்தங்களும் வெளிப்பட்டது அப்படின்னு ஸ்கந்தபுராணத்திலே சொல்லப்படுறது ஜுவரம் அப்படின்னா நம்முடைய உடம்பு தாங்க முடியாத ஒரு தாபம் அதை தான் நாம் பலவிதமாக சொல்கிறோம் வைரஸ்ன்னு சொல்கிறோமே வைரஸ் அப்படின்னா சம்ஸ்கிருதத்திலே விஷ அணுஜுவரம் அப்படின்னு பெயர் காற்றின் மூலமாகவும் ஒருவருக்கு ஒருவர் தொடுவதின் மூலமாகவும் பார்ப்பதன் மூலமாகவும் பரவக்கூடியதான ஒரு நோய் அதுபோல் தான் இப்போது நமக்கு வந்து வ வந்திருக்கக்கூடியதான வியாதியம் ஆகையினாலே தான் ஒருவருக்கு ஒருவர் தொட்டு கொள்ளக்கூடாதுங்கிறத வலியுறுத்தி சொல்கிற ஆனால் இதை நாம் சுலபமாக நாம் சமாளிக்கலாம் அதற்கு நம்முடைய வேதம் புராணங்கள் நிறைய வழிக வழிகளை காண்பிச்சிருக்கு அவைகளை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் தெரிந்துப்போம்